அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய்பெறுவது எவன் குடும்பத்துல இருந்து தர்மமான வாழ்க்கையை நன்றாக கடைப்பிடிச்சாலே சிறந்தது இல்லறத்துக்கு பதிலாக துறவர வாழ்க்கைக்கு சென்று என்னத்தை அடைய போகிறான் அப்படிங்கிறார் கர்மயோகம் ஞானயோகம் என்று இல்லற துறவர வாழ்க்கை முறைகளை பற்றித்தான் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனன் வாயிலாக நம் அனைவருக்கும் உபதேசித்திருக்கிறார் பெரும்பாலானவர்களுக்கு இல்லறமே நல்லறம் மிகுந்த பக்குவம் உடையவர்களுக்கே துறவரம் பிறர் பழிக்கக்கூடிய கூடா ஒழுக்கம் இல்லாதவர்க்கே துறவரம் பெரும்பாலானவர்களுக்கு இல்லறமே சிறந்ததாகும் திருவள்ளுவருக்கு முன்னரே வாழ்வாங்கு வாழும் வாழ்க்கை முறைகள் மையத்தில் இருந்தன என்பதற்கு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்ற திருக்குறள்தான் நமக்கு அகச்சான்று நமக்குள் எத்தனை உட்பிரிவுகள் இருந்தாலும் நாம் தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது திருமணம் என்பதே அறத்துக்காக என்பதை இளைய தலைமுறையினர் நன்கு உணர வேண்டும் இல்வாழ்க்கை வாழ்கின்றவன் தனது மனைவியை தவிர பிற பெண்களையெல்லாம் தாயாகக் கருத வேண்டும் தாய் மனைவி மகள் ஆகிய மூவரிடமும் அன்பு செலுத்தும் போது மனோபாவனையில் சற்று வேற்றுமை இருப்பதை நாம் நன்றாக உணர்வோம் மனைவியை தவிர பிற பெண்களிடம் தவறான நோக்கத்துடன் பழகக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காகவே பிறனில் விழையாமை என்ற ஒரு அதிகாரத்தை திருவள்ளுவர் நமக்கு அருளி செய்திருக்கிறார் இல்லறத்தில் இருந்தபடியே மேல்நிலை அடைந்தவர்களுள் குச்சேலர் ஜனக்கர் போன்ற பலரை உதாரணமாக கூறலாம் அவர்கள் உயர்ந்த நிலையை அடைந்தார்கள் வீட்டிலிருந்தே வீட்டை பெற்றார்கள் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் ஆற்றின் முடிந்தால் என்று பொருள் அது சற்று சிரமம் என்பது கருத்து குடும்பத்தில் இருவர் கருத்து ஒருமித்து அறத்தை கடைபிடிப்பது அவ்வளவு சுலபம் அல்ல இந்த காலத்திலே திருமணம் என்பதே அறத்துக்காகத்தான் என்பதை இளைய தலைமுறையினருக்கு நாம் நன்கு கற்றுத்தர வேண்டி இருக்கிறது திருமணம் என்பதை பாதுகாப்பு என்றுதான் எண்ணுகிறார்கள் ஆனால் உண்மையில் அறம்தான் பாதுகாப்பு சுகபிரம்ம மகரிஷி துறவரம் ஏற்க விரும்பிய போது அவருக்கு இல்லறத்தின் பெருமையை உணர்த்துகிறார் வேதவியாசனக்கரை உதாரணமாக கொண்டு இல்லறத்தின் மேன்மையை உணர்ந்து அவர் இல்லறம் ஏற்றதாக சரித்திரங்கள் உபதேசிக்கின்றன மிக பெரிய தபஸ்வியான விஸ்வாமித்ரே தாடகையை வதம் செய்யவேண்டி வேண்டி இல்லறத்தானாகிய தசரதரின் உதவியை நாடுகிறார் தசரதரும் ஸ்ரீராமபிரானை அனுப்பி வைக்கிறார் இல்லறத்தின் பெருமையை இவ்வாறு பல இத்திகாச புராண நிகழ்வுகளைக் கொண்டு நாம் நன்கு உணர்ந்து கொள்ளலாம் அறநெறிசாரத்திலே இருக்கிற ஒரு பாடல் விருந்து புறந்தரான் வேளாண்மை செய்யான் பெருந்தக்கவரையும் பேணான் பிரிந்து போய் கல்லான் கடுவினை மேற்கொண்டு ஒழுகுமேல் இல்வாழ்க்கை என்பது இருள் விருந்தினரை போற்றாமலும் பிறருக்கு உதவாமலும் பெரியோர்களை வணங்காமலும் பிற நாட்டினர் வாழ்க்கை முறைகளை அறியாமலும் எப்பொழுதும் தீய செயல்களை செய்கின்றவனுடைய இல்வாழ்க்கை அதாவது வாழ்க்கையே ஒளி இழந்ததாக ஆகிவிடும் என்று இந்த பாடல் சொல்லுகிறது அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய்பெறுவது எவன் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்